திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் யானை முகத்தானை காதலால் கூப்புவர்தம் கை வணக்கம் தமிழகத்தின் பண்பாட்டி தலை நகரமாகிய மதுரையில் அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சார்பிலும் பிரம்மஸ்ரீ திருப்புகழ் சாமியய்யர் அவர்களால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் நிறுவ பெற்ற திருப்புகழ் சபையின் சார்பிலும் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாண மண்டபத்தில் பத்து நாட்கள் அருள்தரும் அன்னையர் என்ற தலைப்பில் பேராசிரியர் சோசோமி சுந்தரம் அவர்கள் நிகழ்த்திய தொடர் சொற்பொழிவு இருபது ஆறு ரெண்டாயிரத்தி முதல் இருபத்தி ஒன்பது ஆறு ரெண்டாயிரத்தி முடிய நடைபெற்ற இந்த உரையில் மதுரை மீனாட்சி திருவாரூர் கமலாம்பாள் திருக்காலத்தின் ஞானப்பூங்கோதை திருவண்ணாமலை உண்ணா முளைத்தாயார் திருமியச்சூர் லலிதாம்பிகை திருமயிலை கற்பகாம்பாள் திருவற்றியூர் வடிவுடையம்மை காஞ்சி காமாட்சி காசி விசாலாட்சி கல்கத்தா பவதாரிணி ஆகிய அன்னையர் பெருமையும் தலங்களின் சிறப்பும் விரிவாக பேசப்பட்டன பேச்சின் இடையில் தங்கரதத்தில் வந்த மீனாட்சி தன்னை போற்றும் தமிழைக் கேட்டாள் ஆன்மீக அன்பர்களும் அருந்தமிழ் பாடி தமிழால் அம்மையை போற்றும் அடியார் பெருமக்களும் இவற்றைக் கேட்டு அன்னையர் அருள் பெற பணிவன்புடன் வேண்டுகிறோம் இந்த நிகழ்ச்சியுடைய முதலதாக வணக்கம் திருமதி மீனாட்சி அவர்கள் இரவு இரவு ாயுணே பாயே பர சிவ தூர ருஷர் புதல் வானே ஆண பாளே ஆதல் வானே ஆருணி போலே कालम एयले जे मुत बिकूरी तिर मद दे तेलीवाग तिर अरुले तरवाए तिर अरुले तरवाए नम पार्वती पदये अरहर महादेवा தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கம் இறைவா போற்றி ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கை குருமணி போற்றி அண்ணா அண்ணா போற்றி கண்ணாரமுதக் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கையலை மலையானே போற்றி போற்றி சரணமென்றடியில் விழுந்து தாழ்ந்தழும் அமரர்க்காக புறமிசை முறுவல் பூத்த புண்ணிய கடலில் தோன்றி திறமுறு சிலம்பை மேவும் சிதம்பர கணேசன் தாளை கரமலர் குவித்து வாழ்த்தி கடையனேன் உய்ந்தவாரே வரங்கொண்ட உமை முளைப்பால் மணங்கொண்ட செவ்வாயும் பரங்கொண்ட களிமயிலும் பன்னிரண்டு கண்மலரும் சிறங்கொண்ட மரையறைஞ்சும் சேவடியும் செந்தூரன் கரம் கொண்ட வேலும் எந்த கண்ணை விட்டு நீங்காவே சுரும்பு முரல் கடிமலர் பூங்குழல் போற்றி உத்தரிய தொடித்தோள் போற்றி கரும்புருவச்சிலை போற்றி கவுனியற்குப்பால் சுரந்த கலசம் போற்றி இரும்பு மனம் குளைத்து என்னை ஆண்ட அங்கையல் கண்ணியம்பிராட்டி அரும்பும் இளநகையை போற்றி ஆரணன் ஊபுரஞ்சிலம்பும் அடிகள் போற்றி கொல்லன் தெருவிலே ஊசி விற்கப் போகிறேன் மீனாட்சி அம்மையின் சன்னிதானத்திலே மீனாட்சியை பற்றி பேசப்போகிறேன் எவளை பற்றி பேசினால் வாழ்க்கையில் வேறு எதையும் பேச வேண்டிய அவசியம் கிடையாதோ அவளை பற்றி பேசப்போகிறேன் யாரை பற்றி பார்த்தாலும் நினைத்தாலும் படித்தாலும் படிக்க பக்க நின்று கேட்டாலும் பரிந்துள் உணர்ந்தாலும் ஈர்த்தாலும் பிடித்தாலும் கட்டி அணைத்தாலும் இத்தனைக்கும் தித்திக்குமோ அவளை பற்றி பேசப்போகிறேன் பத்து நாள் பத்து ஆலயங்களுக்கு செல்ல இருக்கிறோம் மதுரக்கோயிலுக்கு ஒரு சிறப்பு என்ன சிறப்பு கோயிலுக்கு அஞ்சு வாசல் நாலு பக்கம் நாலு வாசல் மேற்கிளே தெற்கிளே கிழக்கிழே வடக்கிலே ராஜகோபுரங்கள் ஆனால் இந்த வாசல் வழியாக சொக்கலிங்க பெருமான் திருவீதி உலா வருவது கிடையாது கோயிலுக்குள்ளே திரும்பி வர்றதும் கிடையாது இந்த நாலு வாசலும் பெரிய கோபுரங்கள் சாமி வர்றது கிடையாது ஆசாமிகள் தான் போக வர இருக்கிறோம் சாமி எந்த வாசல் வழியா வரும் மீனாட்சிக்கு நேர அம்மன் சன்னதியின்னு ஒரு பகுதி அது வழியாத்தான் சொக்கலிங்க பெருமான் வெளியில போவார் அது வழியாத்தான் உள்ளே வருவார் வேறு எந்த கோயில்லையும் இந்த அமைப்பு கிடையாது என்ன அர்த்தம் நீ ஆண்டவனை அடைய வேண்டுமா பராசக்தியின் மூலம்தான் சென்று சேர வேண்டும் கடவுள் உண்பால் வர வேண்டுமா பராசக்தியின் மூலம்தான் வருவார் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அருளுக்கு மீனாட்சின்னு பெறு இந்த ஊரில் தான் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நிகழ்ந்திருக்கிறது திருஞான சம்பந்த பிள்ளையார் இங்கே வருகிறார் கிட்டத்தட்ட அறுநூற்றி ஐம்பது அறுநூத்தி அதை ஒட்டிய ஒரு காலகட்டம் ஏழாம் நூற்றாண்டின் நடுப்பகுதி திருஞான சம்பந்தர் வாழ்ந்த பதினாறு ஆண்டுகள் அப்போ மதுரக்கோயிலுக்கு வருகிறார் முதல் பாட்டு என்ன தெரியுமில்ல மங்கையற்கரசி வளவர் கோன்பாவை வரிவளை கை மடமானி பங்கையச் செல்வி பாண்டி மாதேவி பணி செய்து நாள் தோறும் வரவர் பொங்கலல் உருவன் பூதநாயகன் நாள் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையல் கண்ணி தன்னோடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே அங்கையற்கி தன்னோடும் அமர்ந்த ஆலவாய் மங்கையற்கரசியாரை பற்றி அஞ்சு பாட்டு பாடுறார் குலச்சிறையாரை பற்றி அவர் அமைச்சர் அவரை பற்றி ஒரு அஞ்சு பாட்டு பாடுறார் ரெண்டு பேரையும் இணைச்சி திருக்கடை காப்பு ஒரு பாட்டு பாடுறார் இந்த பதினோரு பாட்டு திருஞான சம்பந்தர் பாடிய பாட்டுக்கள் அதில் மங்கேற்கரசியாரை பற்றி அஞ்சு பாட்டு பாடுறார்ல அதில் நாலு பாட்டு மீனாட்சியை சேர்த்து சேர்த்து பாடுறார் குலச்சிறையாரை பாடுற இடத்துல மீனாட்சி வரல என்ன தமிழ் படித்தவங்க சைவ சித்தாந்தம் படித்தவங்களுக்கு தெரியும் அங்கையற்கி தன்னொடும் அமர்ந்த ஆளவாயாவதும் இதுவே முதல் பாட்டு அஞ்சாவது பாட்டு ஐயனார் உமையோடு இன்புறுகின்ற ஆளவாயாவதும் இதுவே ஏழாவது பாட்டு சுத்தமார் பளிங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதமடுத்தாற் போல் அத்தனார் உமையோடு இன்புறுகின்ற ஆலவாயாவதும் இதுவே அவர் பவள நிறம் அம்பாள் மீனாட்சி மரகத நிறம் அது கருப்பு இது சிவப்பு ரெண்டும் பழிச்சுன்னு பக்கத்தில் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கு அது மரகத பச்சை மீனாட்சி செம்மை செந்தளல் பழம்பேனி செந்தாமரை காடனயமேனி சொக்கலிங்க பெருமான் சுத்தமார்பளிங்கின் பெருமலை உடனே சுடர் மரகதம் அடுத்தாற்போல் அத்தனாருமையோடு இன்புருகின்ற ஆளவாயாவதும் இதுவே இது ஏழாவது பாட்டு ஒன்பதாவது பாட்டு அண்ணலாருமையோடு இன்புருகின்ற ஆளவாயாவதும் இதுவே அப்போ மங்கேற்கரசியாரை பற்றி பாடக்கூடிய அஞ்சு பாட்டுல நாலு பாட்டு மீனாட்சியை சேர்த்து பாடுறாருன்னா என்ன அர்த்தம் சொக்கலிங்க பெருமானுக்கு மீனாட்சி எவ்வளவு முக்கியமோ மதுரைக்கின் நெடுமாறபாண்டியனுக்கும் மங்கேற்கரசியார் அவ்வளவு முக்கியம் அப்படின்னு காட்டுற மாதிரி பெண்மையின் சிறப்பு கொடி கட்டி பறக்கிறது ஆமாம் மதுர கோயிலில் முதல் வழிபாடு யாருக்கு முதல் வழிபாடு தாய்க்குத்தான் மதுரை மீனாட்சிக்குத்தான் முதல் வழிபாடு சொக்கலிங்க பெருமானுக்கு வழிபாடு அப்புறம்தான் முதல் கோயில் யாருக்கு மீனாட்சிக்கு கோயில்களை பார்த்தால் நீங்கள் அமைப்பை பார்க்க வேண்டும் பல கோயில்களில் சுவாமி கிழக்கு நோக்கி இருப்பார் அம்பாள் தெற்கு நோக்கி இருப்பார் சில கோயில்களில் சுவாமி கிழக்கு நோக்கி இருக்கு அம்பாள் மேற்கு நோக்கி இருப்பார் சில கோயில்களில் ஒரே மாதிரி இருந்தாலும் சுவாமிக்கு இடது பக்கத்தில் அம்பாள் இருப்பாள் இங்கே அம்பாளுக்கு இடது பக்கத்தில் சுவாமி இருக்கார் அம்பாளுக்கு இடது பக்கத்தில் சுவாமி இருக்கார் வலது பக்கத்தில் இருக்கவர் தான் மூலவர் இடது பக்கத்தில் இருக்கவருக்கு அடுத்தாப்பில் தான் மரியாதை யோசிச்சு பாருங்க பல கோயில்களில் பார்க்கலாம் ஏன் நேர் சந்நிதி இதுக்கு பேரே மீனாட்சி கோயில் மதுரையில் எந்த கோயில் மீனாட்சி கோயில் இன்னும் ஒன்று மீனாட்சிங்கிற பேர் இப்போத்தான் முந்நூறு வருஷத்துக்குள்ளதான் மீனாட்சிங்கிற பேர் அதுக்கு முந்தைய அவளுக்கு பேர் அங்கையற்கி பழைய இலக்கியத்தில் பாருங்கள் எங்கேயும் மீனாட்சின்னு இருக்காது குமரகுருபுர சுவாமிகள் பிள்ளைத்தமிழ் கூட மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்ன்னு பின்னால் வந்தவங்க சொன்னாங்களே தவிர அந்த நூற்றி ரெண்டு மீனாட்சிங்கிற பேர் எங்கேயும் வராது கயற்கண்ணி எம்பிராட்டி எடுத்து பாருங்க நூத்தி ரெண்டு பாட்டம் இல்லறத்தார்க்கு அருள் செய்ய வேணும் என்று அன்னை மீனாட்சி கல்யாண கோலத்தோடு காட்சி கொடுத்த இடம் மதுரை பற்றி நன் பற்றிலே வீடருள் பரமயோகி பற்றில்லாதவங்களுக்கு வீடு கொடுக்கிற பரமயோகியாயிருக்கிற சிவபெருமான் மீனாட்சி கையை பிடிச்சானா என்ன புரியுது அவள் இல்லைன்னா அவன் இல்லை திருமூலர் திருமந்திரம் பேசும் அவளை ஒடிய அமரரும் இல்லை அவளின்றி செய்யும் அருந்தவமில்லை அவளன்றி ஐவரால் ஆவதொன்றில்லை அவளன்றி ஊர்வுகும் ஆரரியேனே மீனாட்சிக்கு அடுத்த சிறப்பு இந்த பேச்சு முழுக்க அன்னை மீனாட்சியை பற்றியது சொக்கலிங்க பெருமான் ஆங்காங்கே கொஞ்சம் தலையை மட்டும் காட்டுவார் தக்க யாகம் முடிந்தது இல்லை சிதைந்தது வீரபத்திர கடவுள் தக்க யாகத்தை சிதைத்து விட்டார் பத்திரகாளி தோன்றினால் பல தண்டனை அம்பாள் பார்க்கிறாள் தாட்சாயணி இந்த உடம்பு தக்கன் கொடுத்த உடம்பு வேண்டாம் ஆணவத்தோடு இருக்கக்கூடியவன் தக்கன் ரிஷிகேஷ் போனால் பார்க்கலாம் தக்க யாகம் பண்ணின தக்கன் ஆணவத்தோடு இருந்தவன் எனவே இவன் கொடுத்த உடம்பு வேண்டாம் அன்னை தன் உடம்பை ஐம்பத்தோரு பகுதிகளாக கூறு போட்டு இந்தியா முழுக்க வீசிவிட்டாள் ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள் உடம்பை கூறு போட்டு வீசிவிட்டாள் ஹிருதயம் விழுந்த இடம் மதுரை அதான முக்கியம் இதயம் ஹிருதயம் விழுந்த இடம் மதுரை அதை சுற்றி ஒரு ஆறு ஓடுனுச்சான் அதுக்கு கிருதயமாலான்னு பேர் வச்சாங்க மாலை மாதிரி ஒரு ஆறு கிருதயத்தை சுற்றி போனதுனால கிருதய மாலான்னு பேர் வச்சாங்க வைகை பின்னால் வந்தது கிருதய மாலா தான் முன்னால் நம்மால் கிருதய மாலாவை இப்போ கிருதுமால் நதியாக சாக்கடை நம்ம பண்ணுன பாவம் பழைய கிருதய மாலா இன்றைக்கி கிருதுமால் நதியாக போச்சு மொத முதல்ல வந்தது அது தான் இதயம் விழுந்து மதங்க முனிவர் பார்த்தாராம் இதயம் விழுந்த இடத்திலே ஒரு எந்திரத்தை பிரதிஷ்ட பண்ணார் அம்பாளுக்குரிய ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்ட பண்ணினார் அதுக்கு மேலே ஒரு திருமேனி அமைக்க வேண்டும் திருமேனி எப்படி மரகதக் மரகதக்கல்லு வாங்கிட்டு வந்தாராம் மரகதக் கல்லை கையினால் பிடித்து தன் தவ சக்தியினாலே இந்த அம்பாள் திருமேனியை உருவாக்கினார் அதனால் இவளுக்கு பேர் மாதங்கின்னு பேர் மதங்க முனிவரால் உண்டாக்கப்பட்டவள் மாதங்கி மகாராணி அதனாலே அவளுக்கு பேர் ராஜ மாதங்கி இன்னொரு சிறப்பு எல்லா ஊர்லேயும் சிவபெருமான் இடது பாதம் தூக்கி வலது பாதம் ஊன்றி ஆடுவர் இப்போ அழுத்தமாக நிற்க வேண்டியது வலதுகால் தானே ஊன்றுற பாதம் தூக்கின பாதத்துக்கும் ஆதாரம் இந்த பாதம் ஒழுங்காக ஊன்றி இருக்கலன்னு அந்த பாதம் தூக்கி நிற்க முடியாதே ஊன்றிய கால்தானே அழுத்தமாக இருக்கணும் எல்லா ஊர்லேயும் வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி ஆடுவார் எம்பெருமான் மதுரையில் பார்த்தார் மீனாட்சி காலத்தான் ஊன்றி ஆடணும் அவளுக்குத்தான் இங்கே அதிகாரம் இடது காலை ஊன்றி வலது காலை தூக்கி கால் மாறி ஆடிவிட்டாராம் எங்கேயும் இதெல்லாம் கிடையாதுங்க வான் மாறினும் மொழி மாறாத மாறன் மனங்கழிக்க கால் கற்பகமே வள்ளற் பெருமான் பேசுகிறார் நீ கால்மாரியாடினியே மாறி ஆடினியே எதுக்காக ஆடினே சிவபெருமானே அந்த பாண்டியராஜா என்ன கேட்டான் நானும் நடனம் கற்றுக்கொண்டேன் நிற்க முடியலே கால் வலிக்குது நீ எப்படி ஐயா இத்தனை காலமாக ஒரே கால ஊனிக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்கிற உனக்கு கால் வலிக்கமே கொஞ்சம் காலம் மாற்றி ஆடக்கூடாதான்னு கேட்டான் எம்பெருமான் பேசாமல் இருந்தாரா ஐயோ உனக்கு கால் வலிக்கிறத விட எனக்கு மனசு அதிகமாக வலிக்குதேன்னு முட்டிக்கிட்டானா உடனே காலை மாற்றி ஆடினாராம் இதனால் யாருக்கு பெருமேன் பாண்டியனுக்கு பெருமேன் சிவபெருமானுக்கு பெருமை அம்பாளுக்கு பெருமை அவ காலையில் ஊன்னிட்டாரு வான் மாறினும் மாறன் மனங்கழிக்க கால் மாறியாடிய கற்பகமேன் நின் கருணை என் மேல் தான் மாறினும் விட்டு நான் மாறிடேன் நீ கருணை காட்டாவிட்டாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் தான் மாறினும் விட்டு நான் மாறிடேன் தாய்க்கு முளைப்பால் மாறினும் பிள்ளை பால் மாறுமோ அதில் பல்லிடுமே தாய்க்கு முளைப்பால் வற்றி போனாலும் பிள்ளை அதில் வாய் வைக்கிற மாதிரி நீ எனக்கு கருணை காட்டாவிட்டாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் புறபத்தின்னு இதுக்கு வைஷ்ணவத்தில் வேறு நீ என்ன பண்ணனாலும் திருப்பி உங்கள் ஆள்ல தான் வந்து விடுவேன் ராமானுஜர் இதை ரொம்ப அழகா சொன்னார் திருவித்துவக்கோட்டிலே குலசேகர் ஆழ்வார் அழகா பாடினார் தருதுகரம் தடாயேலுன் சரணல்லால் சரணில்லை விரைகுழுவும் மலர்பொழில் சூழ் வித்துவக்கோட்டம்மானே அரிசினத்தால் இன்றதாய் அகற்றெடினும் மற்றவள் தன் அருள் நினைந்தே அடுங்குழவி அதுவே போன்றிருந்தேன் தாய் தள்ளிவிட்டா இந்த புள்ள திரும்ப அம்மானு கூப்பிடுது அறிவு அம்மா தானே தள்ளி விட்டா ஆனாலும் குழந்தை அம்மானு தான் கூப்பிடு வாழால் அறுத்து சுட்டாலும் மருத்துவன் தானே போய் விழுகிறோம் யோசிச்சு பாருங்கள் கொண்டவன் பொல்லாதவனா இருந்தாலும் குலமகள் கொண்டவன் பக்கத்துல தானே போய் நிற்பா ராஜா மோசமானவனா இருந்தாலும் திரும்ப அங்க போய் வாக்களிக்க போறோம் யோசிச்சு பாருங்க நான் சொல்லல இதெல்லாம் குலசேகர் ஆழ்வார் வரி வரியா சொல்றார் வாளால் சுடினும் மறுத்து வன்பால் காதல் நோயாளன் மாயத்தால் மீளாத்துயினும் வித்துவ நீ ஆளாய் உனதருளே பார்ப்பன்னடியேனே அது அம்பாளுக்கு சிறப்பு இடது ஊன்றி வலது தூக்கி ஆடியது அத வல்லற் பெருமான் அப்படி பாடுறார் அடுத்த சிறப்பு இந்த உடம்பு இந்த உடம்புல ஆறு ஆதாரம் முதலாவது மூலாதாரம்னு பேர் ஜலம் போகிற பாதைக்கு அரை இன்ச்சு கீழே மலம் போகிற பாதைக்கு அரை இன்ச்சு மேலே எருவிடும் வாசலுக்கு இரு மேலே கருவிடும் வாசலுக்கு இரு கீழே திருமந்திரம் அந்த இடத்துக்கு மூலாதாரம்னு பேர் அங்கே ஒரு அக்னி இப்படி சுருண்டு கிடக்குமா யோகத்தில் அந்த அக்னி அப்படி மேலே எந்திரிக்குமா எல்லாம் முதுகுத்தண்டில் கீழ்ப்பகுதி அங்கேருந்து அந்த அக்னி அப்படி புறப்பட்டு வருமா மூலாதாரத்தை அடுத்து சுவாதிஷ்டானம் அது ஜலம் போகிற பாதைக்கு நேர் பின்னால் முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி மூணாவது கொப்பூளுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம்னு அதுக்கு பேர் நாலாவது நெஞ்சுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி அநாகதம்னு பேர் அஞ்சாவது இந்த அள்ளாக்கும் உள்னாக்கும் சேர்கிற இடம் தொண்டை இதுக்கு நேர முதுகுத்தண்டில் உள்ள புள்ளி விசுத்தின்னு பேர் அப்புறம் குங்குமப்பட்டு வைக்கிற புருவ மத்திக்கு நடு ஆக்யின்னு பேர் அதுக்கு மேலே உச்சந்தலை இந்த குழந்த பிறந்த உணர்ந்த நெடு தெரியும் அது பிரமரந்திரம்னு பேர் இப்படி ஏழு இடம் இந்த ஒன்னண்ணுக்கும் ஒவ்வொரு ஊர் அடையாளமாக மூலாதாரம் என்பது திருவாரூர் சுவாதிஷ்டானம் என்பது திருவானை காவல் தண்ணீர் ஊற்றடுக்கும் மணிபூரகம் கொப்பூல் என்பது திருவண்ணாமலை அனாகதம் இதயம் நடராஜா சிதம்பரம் ஏன் இதுவும் டிக் டிக்னு அடிச்சுக்கிட்டு இருக்கும் அவரும் ஆடிக்கிட்டு இது அடிச்சுக்க நின்று போனா எல்லாரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சிருவான் அவர் ஆட்ட நின்று போனா உலகம் நின்று போயிடும் அனாகதம் இது சிதம்பரம் இந்த தொண்ட விசுத்தி இது திருக்காலத்தீ பூர்வ மத்திய ஸ்தானம் ஆக்ஞை அது வந்து காசி இந்த உச்சந்தலை பிரமரந்திரம் அது வந்து கைலாசம் அதுக்கும் மேலே பன்னெண்டங்குலம் துவாதசாந்தம் அது வந்து மதுரை அப்பா மதுரையை எங்கே கொண்டே வச்சு இதுக்கு மேலே பன்னெண்டங்குலம் மூலத்தளத்து முளைத்த முழு முதலே முத்தந்தருகவே மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் காலத்தொடு கற்பனை கடந்த கருவூலத்து படம்பாடல் கலைமாச்சல்வர் தேடி வைத்த கடவுள்மணியே உயிராள வாலத்துணர்வு நீர் பாய்ச்சி வளர்ப்பார்க்கு ஒளிபூத்து அருள் பழுத்த மலர்கற்பகமே எழுதாச்சொல் மழலை ததும் புபசுங்குதலை சோலை கிளியே உயிர் துணையாம் தோன்றா துணைக்கோ துணையாகி துவாத சாந்த பெருவெளியில் துரியங் கடந்த முளைத்த முழு முதலே முத்தந்தருகவே முக்கச்சொடற்கு விருந்திடும் மும்முளையாய் முத்தந்தருகவே மீனாட்சியின் திருவளையாடல்களுக்கு எல்ல கிடையாது எத்தனையோ திருவிளையாடல்கள் நான் ஒரு மூணே மூணு திருவளையாடலை மட்டும் இப்போ சொல்கிறேன் அண்ண காலத்தில் நான் சங்க இலக்கியத்துக்கிட்டே எல்லாம் போகலை தேவார காலத்துக்கு கூட போகலை எல்லாம் தாண்டி இப்போ ஆயிரத்தி எண்ணூறுக்கு அப்புறம் மீனாட்சியின் திருவளையாடல்களுக்கு எல்லாம் கிடையாது குழந்த மாதிரி இருப்பா நீங்கள் உள்ளே போய் நின்னால் உள்ளே ஒரு பஞ்சமுக தீபாராதனை ஆகும் நம்ம நினைப்போ யாரோ ஒரு பெரியவருக்கு தீபாராதனை பண்ணுறாங்கன்னு இல்லை அது நமக்கான தீபாராதனை நம்ம கூட பேசுவா மற்ற கோயில்களுக்கு போனால் அது வேணும் இது வேணும்னு கேட்கணும் மீனாட்சியிட்ட போனால் நின்னா போதும் பால் நினைந்தூட்டும் தாயை விட சிறப்பாக உனக்கு என்ன வேணும்னு கொடுக்கிறவ மீனாட்சி இதெல்லாம் அனுபவங்கள் கைலாஷ் யாத்திரை போகிற பொழுது நாங்கள் நாலு பேர் போய் காலம்பற அஞ்சு மணிக்கு மீனாட்சியிட்ட போய் நிற்கிறோம் தாயே கைலாஷி யாத்திரை போகணும் ஸ்ரீகாந்தனு ஒருத்தர் கேதார்நாத்னு ஒருத்தர் ஒரு பேங்க் மேனேஜர் அடியேன் ஆக மொத்த நாலு பேர் ரெண்டாயிரத்தி அஞ்சில் எல்லாரும் பயமுறுத்தி கைலாஷ் யாத்திரையா அது ரொம்ப கஷ்டம் மழை பேஞ்சா ஆபத்து மானசரோவரில் குளிச்சா வெரைச்சு போயிடுவீங்க காலகாலத்துக்கு அப்படி ஏதா இருக்கணும் அதனால ஜாக்கிரதையாக போங்க இப்போ போன வாரம் நூற்றி பேர் போனார்கள் மழை பேஞ்சுது பனிமலை இருபது பேர் கதை முடிஞ்சு போச்சு பார்த்து போங்க இவ்வளவு தைரியம் கொடுத்தா எங்களுக்கு எப்படி இருக்கணும் மனசு எல்லாம் அசந்தே போனான் சரிதான் கைலாஷ் யாத்திரை ப பகவானே இப்போ எழுபத்தி ரெண்டாயிரம் பேர் சிக்கி தவிக்கிறார்கள் உத்தரகண்டில் கைலாஸ் யாத்திரை போனவங்க மானசரோவரை தாண்ட முடியல பத்ரி கேதார் ரிஷிகேஷ் எல்லா இடத்துலையும் யமுனை இரநூறு அடிக்கு மேலே பங்கு நிற்குது இப்போ நாங்கள் போனது அப்போ ஜூன் மாசம் கடைசி ஜூலை மாசம் முன்னால அநேகமா இதுக்கு கொஞ்சம் ஒட்டுன ஒரு காலகட்டம் மீனாட்சிட்டு போய் நிற்கிறன் தாயே கைலாச யாத்திரை பண்ணணும் அப்பர் சுவாமிகள் பாடின பாட்டு அண்ணலேயனை கண்ணினால் திருக்கையில இருந்தோலம் கைலாசத்தில் நீ இருக்கிறத நாம் பார்க்கணும் அப்படின்னு சுவாமிகள் பாடினாரே அதை பாடி கண்ணீர் கொட்ட நிக்கிறோம் அங்கே அஞ்சு மணிக்கு பஞ்சமுக தீபாராதனையால் ஆப்டர் ஸ்ரீகாந்த் சொல்றார் சார் மீனாட்சி உத்தரவு கொடுத்து அழகாக போய் 54 நாலு கிலோமீட்டர் பரிக்கரமாக சுற்றி நடந்து சுத்தி, மானசரோவரில் ரெண்டு முறை குளித்து குளிச்சு எந்திரித்த பொழுது ரெண்டு அன்னப்பறவை வந்து அழகா காட்சி கொடுத்ததை பார்த்து காதல் மடப்பிடியோடும் கழிறு வருவன கண்டேன் இளமணன் ஆகு தழுவி ஏறு வருவன கண்டேன் பேடை மயிலோடும் கூடி புனைந்து வருவன கண்டேன் திருவையாற்று காற்றிய கைலாசத்தில் பார்த்து கைலாசத்தை பலமுறை பார்த்து மகிழ்ச்சியோட திரும்பி வந்து அம்மா தாயே நல்லா போய்ட்டு வந்துட்டோங்கிறோம் அப்போ ஒரு பஞ்சமுக தீபாராதனே ஆகுது ஆதியும் அந்தமும் அவள்தானே அவளை மறக்க முடியுமா உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வருதோ மனுஷங்கிட்ட போய் சொல்லாதீங்க நல்லா கேட்டுவிட்டு வேணும்டா இவனுக்குன்ட்டு போயிடுவான் மீனாட்சி போய் நில்லுங்க எல்லா சகல சௌபாக்கியங்களும் கொடுக்கக்கூடியவள் அம்பாள் பராசக்தி இந்த ஊரில் ஒரு ஒரு வெள்ளக்கார கலெக்டர் அவர் மீனாட்சியினுடைய பரம நாலு சித்திர வீதியிலையும் குதிரையில் காலில் செருப்பு போட்டுக்கிட்டு போவார் மேல் கோபுரத்தை பார்த்து கும்பிட்டு போயிடுவார் அவரை பொறுத்த மட்டில் மேரியும் ஒன்று தான் மீனாட்சியும் ஒன்று தான் அப்படியே கும்பிட்டு போயிடுவார் ஒரு நாள் படுத்து தூங்கிக்கிட்டு இருக்கார் அவருடைய வீடு எங்கேன்னு கேட்டால் திண்டுக்கல் ரோட்டில் கடைசியில் ஒய்எம்சிய கட்டடம் இருக்குது பாருங்க அந்த இடத்துல அவருடைய சின்ன பங்களா அங்கே படுத்து தூங்குறார் ராத்திரி நேரம் ரொம்ப வேர்வையாக இருக்குது ஒரு அவுட் ஹவுஸ் மாதிரி ஒரு அமைப்பு அதில் வந்து படுத்திருந்தவர் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தன்னை அறியாமல் தூங்கிட்டார் யாரோ தட்டி எழுப்புறாங்க பீட்டர் ரோஸ் முளிச்சு பார்க்குறார் எதிர்த்தாப்பில் அழகாக பச்சை பசையல்னு ஒரு பொண்ணும் சின்னஞ்சிறு பெண் போலே சிற்றாடை இடையுடுத்தி சிவகங்கை குளத்தருகே ஸ்ரீதுர்கை சிரித்திருப்பாள் பச்சையாக ஒரு பொண்ணு ரொம்ப அழகாக கம்பீரமாக இவரை பார்த்துக்கிட்டு நிற்கிது பன்னெண்டு வயசு பொண்ணு இங்கே வானு கையை காட்டுது பீட்டர் ரோஸ் எழுந்து காலு ஷூவெல்லாம் மாட்டி அவங்க பழக்கம் அப்படித்தானே எல்லாத்தையும் மாட்டி இவள் பின்னால் போக இந்த பொண்ணு முன்னால் போக அவுட்டு ஹவுஸை தாண்டி வெளியில் வந்து தோட்டத்துக்கு வந்து தோட்டத்தை தாண்டி கேட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பார்வை அப்படி பார்க்க மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுது அவள் மலையில் நனைஞ்ச பிடிக்கி நிற்கிறான் மழை தானே முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தெம்மையாளுடையள் இட்டிடையின் மின்னி பொழிந்து எம்பிராட்டி திரு அடிமேல் பொன்னம் சிலம்பில் சிலம்பித் திருப்புருவம் என்ன சிலை குலவி நம் தம்மையாளுடையாள் தன்னில் பிரிவிழா எம் கோமான் அன்பர்க்கு முன்னி அவள் நமக்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழையேலோரெம்பாவாய் திருவம்பாவை மலை மாதிரி மலையில நனைஞ்சுகிட்ட அவ பீட்டர் ரோஸ் அப்படியே பார்க்கிறார் அப்படியே அவளும் பாக்குறா மறைஞ்சிட்டா திரும்பினார் இடி விழுந்தது மாளிகை தரமட்டமா என்ன ஆகி இருக்கும் வரிசைக்கு ஒரு வாரத்துக்கு போடுவான் நம்ம படமெல்லாம் அப்பத்தான் வரும் நம்ம பார்க்க முடியாது யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும் மரணத்தை பக்கத்துல கண்டவனுக்குத்தான் இந்த அச்சம் தெரியும் ஓடினார் மீனாட்சி அம்ம வந்தார் விழுந்தார் அழுதார் தாயே என்னை காப்பாற்றிட்டேன் மரணம் தான் பிரமாதம் பிரமாதம்னா தெரியுமோ நம்ம தப்பா சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் எப்படி பேசினார் பிரமாதமா பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடாது பிரமாதம்னா பெரிய துன்பம்னு அர்த்தம் எங்கே இருக்கு கந்தர் அலங்காரத்தில் இருக்கு மரண பிரமாதம் நமக்கு இல்லையாம் மரணங்கிற பெரிய துன்பம் நமக்கு கிடையாது மரணந்தான் பிரமாதம் ஒருத்தர் பேச்சு பிரமாதமாக இருக்குன்னு சொன்னா சாதுராப்பில் இருந்துச்சுன்னு அர்த்தம் தெளிவாக சொல்லப்போனான் மரண பிரமாதம் நமக்கில்லையாம் என்றும் வகுத்த துணை கிரணக்கலாபியும் வேலும் உண்டே கிண்கினி முகுல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்து ரட்சாபரண கிருபாகர ஞானாகர சுரபாஸ்கரனே இது கந்தர் அலங்காரம் பிரமாதம்னு சொல்லக்கூடாது எது பிரமாதம் மரணந்தாம் பிரமாதம் அப்படிப்பட்ட மரணம் பக்கத்தில் வந்துருச்சு ஓடி வந்து காலில் விழுந்தார் அழுதார் தாயை நான் கூட செருப்பெல்லாம் மாற்றிக்கிட்டு தான் வர்றேன் குதிரையில தான் வர்றேன் நீ காலில் கூட செருப்பில்லாமல் இந்த தாமரை பாதம் நோக என் வீட்டுக்குள்ளே வந்து என்னை தட்டி எழுப்பு நீ தூங்கணும்னையெல்லாம் தட்டி எழுப்ப திருப்பள்ளி எழுச்சி பாடுற மாதிரி பெருமான தட்டி எழுப்ப திருப்பள்ளி எழுச்சி பாடுற மாதிரி என்ன வந்து இந்த பாவி வீட்டுக்குள்ள வந்து உன் திருவடியை வச்சு பாடினிய தாயே உன்னுடைய திருவடி என்ன பாடுபட்டு இருக்கும் உன் காலுக்கு செருப்பு கூட இல்லையே நான் வைரத்தினால ஒரு செருப்பு பண்ணி கொடுக்கிறேன் ரெண்டு பாதுகை வைரத்தினாலும் கோமேதகத்தினாலும் மரகதத்தினாலும் தங்கத்தினாலும் இழைத்து செய்து கொடுத்தான் ஆடி மாசம் பூரத் திருவிழா எட்டாம் திருநாள் அன்னைக்கு அம்பாள் மீனாட்சிக்கு அந்த ரெண்டு பாதகை சாத்துகிறார்கள் அதுக்கு அதில் எழுதினார் பீட்டர் ரோஸ் காணிக்கைன்னு பீட்டர் ரோஸ் அன்பளிப்பு இல்லை பீட்டர் ரோஸ் பரிசு இல்லை மீனாட்சிக்கு பரிசு கொடுக்க நம்ம யாரு மீனாட்சிக்கு அன்பளிப்பு கொடுக்க நமக்கு என்ன தகுதி இருக்குது காணிக்கை பீட்டர் ரோஸ்ன்னு போட்டாராம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சுட்டான் இவர் பேர் இனிமேல் பீட்டர் ரோஸ் இல்லை ரோஸ் பாண்டியன்ட்டேன் மீனாட்சி காட்சி கொடுத்தா அந்த பாண்டியன் தானே கிடைக்குமா மீனாட்சியை பார்த்தபடி என்ன சமாதியில் வையின் இந்த மேங்காட்டு பொட்டல் அந்த இடத்துல உள்ள சர்ச்சு மீனாட்சியை பார்த்தபடி அவருடைய சமாதி பீட்டர் ரோஸ் எங்கே மதுரையில் அம்பாள் எவ்வளவு எவ்வளவு செயல்படுகிறாள் இந்த வடக்கு கோபுரம் ஆயிரத்தி எண்ணூற்றி வடக்கு கோபுரமே கிடையாது அதுக்கு மொட்டை கோபுரம்னு பேர் நாயக்கர்கள் அதுவரைக்கும் கட்டுனாங்க விட்ட கோபுரமாக போச்சு விட்ட வாசலுங்கிறீங்கள பாதியில் விட்ட வாசல் அது மாதிரி அந்த விட்ட கோபுரம் அப்படியே ராய கோபுரம்னு பேர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் கட்ட தொடங்கி பின்னால் பாதியில் விட்டுட்டாங்க மேலே ஒன்றும் கிடையாது அதுக்கு கீழே முட்டைகோபுரத்து முனீஸ்வரர் கோபுரம் கிடையாது நாலு பக்கத்தில் மூணு பக்கம் அழகாக இருக்குது தெற்கில் இருக்கு மேற்குல கோபுரம் கிழக்கு கோபுரம் மாரவர்மன் சுந்தர ஜடாவர்மன் சுந்தரபாண்டியன் எல்லாரும் கட்டின கோபுரம் வடக்கிலே மொட்டை கோபுரமாக கிடக்கு ஒரு செட்டியார் பார்த்தார் அமராவதி புதூர் வானா ஏன்னா நாவன்ன காணா வையி நாக வையி நாகன்னு சொல்ல வரல வைநாகரம்னு எழுதிவிட்டாங்க எல்லாரும் அவர் பேரை ஷேகி அப்துல் காதர்னு சொல்ல வராம சீதக்காதின்னு பேரை மாற்றினாங்க பாட்டு பாடுறதுக்காக ஷேஹு அப்துல் காதர் மரக்காயற படிக்காசு புலவர் சீதக்காதின்னு மாற்றி விட்டார் அது மாதிரி நாவன்ன காணா வானாகினா நாவண்ண காணா விஇ என் கே பேரை மாற்றி விட்டாங்க வைணாகரன் நாகப்ப செட்டியார் அமராவதி புதூர் காரர் இந்த ஊரில் ஒரு கடை வச்சிருந்தார் அவ்வளவுதான் மீனாட்சி கோயிலுக்கு வருவார் கோயிலை பார்ப்பார் அப்போ கோயில் வந்து ரொம்ப சிதிலமடைஞ்சு கிடந்தது மழை பெய்தால் மீனாட்சிக்கும் சொக்கலிங்க பெருமானுக்கும் அபிஷேகம் ஆகும் ஆயிரக்கணக்கில் குரங்குகள் இருந்தன வெள்ளி வாகனங்கள் உரிக்கப்பட்டு கிடந்தன எங்க பார்த்தாலும் பெருச்சாலியாக தெரிஞ்சுது மதுர கோயில் நாலு கால் பெருச்சாளி மறந்தரப்படாது மதுர கோயில் அவ்வளவு திரிஞ்சுது பார்த்தார் பைநாகரன் நாகப்ப செட்டியார் நம்ம வீடெல்லாம் பெருசாக இருக்குது நம்முடைய தாய் மீனாட்சிக்கு கோபுரம் இல்லாமல் இருக்கலாமா மொத்த கோபுரத்தை முழு கோபுரமாக்கிறேன்னு ஒரு தனிப்பட்ட மனுஷன் நினச்சார் ஸ்தவதிகளை கூப்பிட்டார் உட்கார வச்சார் மொத்த கோபுரத்து மேலே ஏறி கட்டணும் செலவை நான் ஒத்துக்கிறேன்னார் சிற்பிகள் ஒன்றும் பேசாமல் உட்கார்ந்து இருக்கிறாங்க எப்படியாவது கட்டினா தேவையில்ல தான் உதவி செய்யணும் இல்லை ஐயா மொத்த கோபுரத்தை முழு கோபுரமாக்க முடியாது ஏன் முடியாது கீழே முனீஸ்வரர் இருக்கிறார் நாங்க ஏறுனா அந்த விமானத்து மேல தான் ஏறணும் முனீஸ்வரருக்கு மேல ஏறுனா எட்டாம் நாள் செத்து போவோம் நீங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் எட்டு நாள்ல சாகிறதுக்கு நாங்க தயாரா இருப்போமா யோசிச்சு பாருங்க கண்ணிரண்டும் வித்து சித்திரம் வாங்கியடில் கைகொட்டு சிரியாரோன்னார் பாரதி கண்ணை வித்துட்டு சித்திரம் வாங்கலாமா காசை கொடுத்துட்டு உயிரை இழக்கலாமா நாங்கள் மாட்டோம் பார்த்தார் என்னடா மீனாட்சி காரியன் நின்று போயிடும் போல் இருக்கேன் ஒன்று செங்க என்ன முதல் செங்கலை நான் வைக்கிறேன் ஒரு வாரம் தானே சொல்கிறீங்க பாருங்கள் ஒரு வாரத்துக்கு அப்புறம் இந்த உடம்பும் உயிரும் இணைந்து இருக்குமானால் மீனாட்சியின் திருப்பணி தொடரட்டும் இல்லாவிட்டால் இந்த உடம்பு மீனாட்சிக்கு அர்ப்பணம் ஒரு பாம்பு செத்துப்போனால் தோலை உரித்து மணிப்பரிசு பண்ணுறான் மாடு செத்து போனால் தோலை உரித்து செருப்பு தைக்கிறான் யானை செத்து போனால் பகுதி பகுதியாக எடுத்து விற்கிறான் மனுஷன் செத்து போனால் எப்போ தூக்குறாங்கன்னு கேட்குறான் இது பயன்படாத உடம்பு போயிடும் பயன்படட்டுமே மீனாட்சிக்கு பயன்படட்டுமே செட்டியார் வந்தார் மீனாட்சி காலில் விழுந்தார் தாயே உன் செயல் தொடங்குகிறது ரெண்டு செங்கலை வச்சார் அம்பாள் பாதத்தில் அவள் சந்தோஷமாக சிரிச்ச பக்கத்தில் நின்று மற்ற எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த நம்மளை விரட்டுற ஆளுகளை எல்லாம் மறந்துட்டு மீனாட்சியை மட்டும் பார்த்தா சாமலை அவளது அழகா தெரிவா அவ்வளது அற்புதமா தெரிவா அவள மாதிரி அவள் அவள் அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளி அருமறைகள் பழகிச்சு வந்த பதாம்பு எத்தாள் அப்படி தெரிவா சியாமலா பீட நிலையே மீனாட்சி அப்படிப்பட்டவள் காலில் விழுந்தார் ரெண்டு செங்கல்லையும் குங்குமத்தை வச்சார் எடுத்துக்கிட்டார் மாலை வாங்கி போட்டார் அந்த மாலையிற்றுக்கிட்டார் ஏறுனார் முனீஸ்வரருக்கு ஒரு தேங்காய் உடைச்சார் ஐயா சாமி காப்பாற்றணும் ஒரு ஏணி மரத்தை வச்சு மேலே ஏறி ரெண்டு செங்கலை வச்சார் குங்குமத்தை வச்சார் சந்தனத்தை வச்சார் மீனாட்சியை கும்பிட்டார் மாலை போட்டார் மீனாட்சி உன் திருப்பணி தொடங்கட்டும் கீழறிங்கிட்டார் இவன் எல்லாரும் எண்ண ஆரம்பித்தான் வெள்ளி ஒன்று சனி ரெண்டு ஞாயிறு மூணு திங்கள் நாலு செவ்வாய் அஞ்சு புதன் ஆறு அடுத்த வஞ்சாகிறது நமக்கு எவ்வளவு சந்தோஷம் பார்த்தீங்களா வெள்ளியோட வெள்ளி எட்டுன்னே எட்டாம் நாள் இன்னைக்கு சாயந்தரம் நாலு மணிக்கு கதை முடிஞ்சிடும் எல்லாம் வந்து வடக்கு சித்திரை வீதியில் வரிசைக்கு நிற்கிறான் அவங்க வீடு வடக்கு சித்திரை வீதியில் வடக்கு சித்திரை வீதியில் வீடு இருக்கணும்னா ரொம்ப கொடுத்து வைக்கணும் நினப்பில் வச்சுங்க வடக்கு சித்திரை வீதியில் அந்த வீடு எல்லாம் வந்து நிற்கிறான் கதை சாத்தி கிடைக்கு நாலரை மணி அஞ்சு மணி கதவு சாத்தி கிடக்கு எல்லாம் சொன்னால் முடிஞ்சிருக்கும் உள்ள ஆள் இல்லை ஆரே கால் கதவு திறக்கப்பட்டது உடம்பில் பதினாறு இடத்துல திருநீர் பூசி செட்டியார் கம்பீரமாக வந்து நிற்கிறார் எல்லாம் பார்த்தான் இதே கால் இருக்கா பாருறான்னா இது மனுஷனா பேயா நமக்கு எவ்வளவு சந்தேகம் பாருங்க கடவுளே வந்தால் கூட நம்ப மாட்டான் நம்ம தலையெழுத்து அப்படியாகி விட்டது செட்டியார் சந்தோஷமா வந்தார் உடம்பு ஒரு சுத்து பெருத்து இருக்கு காரியத்தை மீனாட்சி வந்து நடத்தி கொடுப்பா இதெல்லாம் சொந்த அனுபவம் சத்தியம் சத்தியம் உண்மை பொய்யுடை அல்ல கம்பீரமா வந்து செட்டியார் நிக்கிறார் ஸ்தபதிகளுக்கு சந்தோஷம் கூலியை கொடுத்தார் வேலை ஆரம்பிச்சது மொட்டை கோபுரம் முழு கோபுரமாக மாறிட்டு கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு மேலே திருப்பணி கூடவே இருக்கார் சாப்பாடு போடுறார் மீனாட்சிக்கு திருக்கல்யாணம் பண்ணி வைக்கிறார் திருக்கல்யாணத்தன்னைக்கு மீனாட்சிக்கு எல்லா சாப்பாடும் வந்தவங்களுக்கெல்லாம் செட்டியார் விட்டல அம்பாள் தேரோட்டம்னா காலையில் பிடிச்சி செட்டியார் சாப்பிட மாட்டார் தேர் முடிஞ்சு நிலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார் மீனாட்சிக்கு ஒவ்வொரு நாளும் கோடி சேலை ஒரு நாளைக்கு ஒரு கோடி சேலை சிவபெருமானுக்கு பத்தாறு வேஷ்டி ஒரு நாளைக்கு ஒரு பத்தாறு வேஷ்டி ஒரு நந்தவனம் இதுக்காக வெண்டி தெப்ப குளத்துக்கிட்ட ஒரு நாள் செட்டியார் இந்த கோயிலை சுற்றி வரார் நாலு பக்கமும் மதில் இந்த மதிலுக்கு பேர் தெரியுமோ கபாலி மதில்னு பேர் மீனாட்சி அம்மன் கோயில் மதிலுக்கு கபாலி மதில் பேர் வீடலால வாயிலாய் விடுமையார்கள் கடல் பாடலால வாயிலாய் பரவ நின்ற கபாலி நீழ்கடி மதில் கூடலால வாயிலாய் குலாயதன்ன கபாலி மதில் பேர் மதில் சுத்தி செட்டியார் நடந்துகிட்டு ஒரு நாய் சிறுநீர் கழித்து விட்டது மதில் சவரு செட்டியாருக்கு கண்ணீர் வந்தது கோயில் மதில்ச்சவர் ஓரத்தில் சிறுநீர் கழித்தால் அடுத்த ஏழு ஜென்மத்துக்கு நாலு கால் ஒரு வால் பிறப்பு தெளிவா இருங்க கால் ஒரு வால் அது எருமையா கண்ணுக்குட்டியா பன்றியா எனக்கு தெரியாது பார்த்தார் நாய் பண்ண தப்பு நம்மளால உடனே என்ன பண்ணார் அங்கேருந்து பத்து அடிக்கு இடத்த விலைக்கு வாங்கினார் எங்கே மதில் சோத்திலிருந்து பூரா நந்தவனம் போட்டு எல்லை போட்டு விட்டார் வேலி மாலை மலரும் பூக்களுக்கு பாதி நந்தவனம் காலை மலரும் பூக்களுக்கு மீதி நந்தவனம் ஆண்டவன் திருமேனி மாலையும் அரசன் திருமேனி மாலையும் வாடக்கூடாது வாடினால் நாட்டுக்கு கேடு காலை மலரும் பூவை எடுத்து காலையில் மாலை கட்டுவார் மாலை மலரும் பூவை எடுத்து மாலையில் மாலை கட்டுவார் கொண்டாந்து மீனாட்சிக்கு சாத்திட்டு கண்ணீர் விட்டு பக்கத்திலேயே நிற்பார் அம்மா தாயே மீனாட்சியை கும்பிட்டா யமதர்மராஜா கடுதாசி போடுவாரான் என்ன கடுதாசி நாளானக்கு உங்கள்கிட்ட வரணும்னு இருக்குது நான் எப்போ வரலாம் உங்கள் சௌரியன் சொன்னால் நான் வந்து பிடிச்சிக்கிட்டு போகிறேன் அப்போ காலில் விழுந்து நான் கேட்டுக்கொள்ளுகிறேன் அப்படின்னு எழுதுவாரான் மிஸ்டர் யமதர்மராஜா என்னங்க பாட்டுருக்கு சொல்றேன் கான் தண்ட நித்த என் கண்மணியை தேன் தொண்டை வாய்ச்சியை தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை கூடல்ல இருக்கிறது யாரும் மீனாட்சி தானே தென்கூடல் வாழ் சிறு பெண் பிள்ளையை யான் தண்ட நிட்ட போதே நான் மீனாட்சியை கும்பிட்டனா அதனால யான் தண்ட நிட்ட போதே இயமன் யமன் எனக்கும் அடியேன் தண்ட நிட்ட விண்ணப்பம் என்று ஓலை எழுதுவனே யமதர்ம ராஜா தண்ட எழுதி கொண்டது அப்படின்னு யமதர்ம நமக்கு ஓலை எழுதுவானா அவன் ஓலையை கண்டு பயந்து போய்த்தானே இந்த பாடு பட்டுக்கிட்டு ஓலையும் தூதரும் கண்டு திண்டாடல் ஒழித்து எனக்கு காலையும் மாலையும் முன்னிற்குமே அவன் ஓலைக்கு நம்ம பயப்பட வேண்டாம் மீனாட்சிக்கு அந்த பேராற்றல் உண்டு நாகப்ப செட்டியார் கண்ணீர் விட்டு அழுவார் மீனாட்சிக்கு முன்னால் என்னன்னு அப்படியே அவள் வழிபாடு செய்து வருவார் ஒரு நாள் இந்த ஆடு வீதியை சுத்தினார் அங்கே கல்லு முள்ளு கடந்தது முள்ளு குத்தி பிடிச்சி காலில் முள்ளு குத்திவிட்டா மீனாட்சி போகிற பொழுது மீனாட்சி நெனைப்பா முள்ளுதானே நெனைப்பு ரொம்ப பேர் செருப்பை வெளியில் போட்டுட்டு உள்ளே போயிடுவான் அந்த காலத்தில் உள்ளே போய் கும்புடுற பொழுதெல்லாம் தொண்ணூத்தொம்பது ரூபா தொண்ணூற்றம்பது பைசா பேட்டாவில் வாங்கினது இருந்தால் நமக்கு இல்லாட்டி தெரியலை எவ்வளவு நினப்பு இருக்கும் முள்ளு குத்துனா முள்ளு நெனைப்பு இருக்கும் செட்டியார் பார்த்தார் நாலு ஆடி வீதியைக்கும் தளம் போட்டார் இப்போ கல் தளம் போட்டிருக்கே இதை செஞ்சவர் வைநாகரம் நாகப்ப செட்டியார் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி எட்டு வாரியாரசாமி எவ்வளவு பேசினாருங்க சுவாமிநாத தம்பிரான் நம்ம இலங்கையிலேருந்து வந்த புண்ணியவான் எவ்வளவு பேசினாருங்க நாலு ஆடி வீதியும் எவ்வளவு பேச்சுக்கள் அந்த கல்லை தொட்டால் கூட தமிழும் திருப்புகளும் தேவாரமும் திருவாசகமும் கந்தபுராணமும் நாலாயிரமும் ஒட்டிக்கும் யார் பண்ண வேலை கடைசி என்ன பண்ணார் அம்பாளுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் பண்ணுறதுக்கு தங்கத்தில் ரெண்டு குடம் தயார் பண்ணி கொடுத்தார் அதுக்கப்புறம் ஒன்று செஞ்சார் கோயில் கும்பாபிஷேகத்துக்கு ஏற்பாடு செய்யணும் கொஞ்சம் பணம் தேவைப்படுது இவர் ஒருத்தருட்ட கடன் கொடுத்திருந்தார் கடனை திருப்பி வாங்குறதுக்காக போனார் ஒரு சாரட்டு வண்டி ஒரு வண்டிக்காரன் ஒரு சமையல்காரன் நாங்கப்போ செட்டியார் அந்த காலத்தில் அப்படித்தான் படக்கம் ரெட்ட குதிரை பூட்டிய சாரட்டு வண்டி புறப்பட்டு போனார் அந்த ஆள் அந்த ஊரை விட்டுட்டு ஆத்தூருக்கு போயிட்டார் ஆத்தூர் எங்கே இருக்குது தூத்துக்குடிக்கு பக்கத்தில் இருக்குது செட்டியார் தூத்துக்குடிக்கு பக்கத்தில் போய் ஆத்தூருக்கு போயிட்டான் திருச்செந்தூருக்கு முன்னால் ஆத்தூருக்கு போனால் அந்த ஆள் ஆத்தூர்லேருந்து வேத்தூருக்கு போயிட்டார் ராத்திரி ஒரு எட்டு நாற்பத்தஞ்சுக்கு செட்டியார் அங்கே மாட்டிக்கிட்டார் எங்கே ஆத்தூரில் என்ன செய்கிறது வண்டிக்காரன்னு சொன்னால் இனிமேல் வண்டி ராத்திரிக்கு போகாதுன்றான் என்ன செய்யலாம் வண்டி மெத்தையை தூக்கி ஒரு வீட்டு திண்ணையில் போட்டு செட்டியார் படுத்துட்டார் ராத்திரி சாப்பாடு கிடையாது செட்டியாருக்கு ராத்திரி சாப்பாடு என்ன தெரியுமில்ல மீனாட்சி கோயில் அர்த்த பிரசாதம் அர்த்த ஜாமம் பாப்பார் மூக்குத்து தீபாராதனை பார்ப்பார் பள்ளியரை வாசலில் போய் நிற்பார் கும்பிடுவார் சிறார் பவளங்கால் முத்தங்கையராக ஏறாறும் பொற்பலகை ஏறி நிதமர்ந்து நாராயணன் அறியார் நான் மலத்தாள் நாயடியேற்கு ஊராகத் தந்தருளும் உத்தரகோஷமங்கை ஆறா அமுதின் அருள்தாழ் பாடி போரார் வேல் கண்மடவீர் பொன்னூசலாடாமோ பாடிட்டு அந்த ஊஞ்சல் இழுக்கிறத பார்த்துட்டு வெளியே வருவார் கோயில் பிரசாதம் செட்டியாருக்கு வரும் பிரசாதம்னா விசேஷமான சாதம்னு அர்த்தம் நவம்னா புதுமை பிரணவம்னா விசேஷமான புதுமை ஆரம்னா சுத்து பிரகாரம்னா விசேஷமான சுத்து சவம்னா வெளிப்படுவது பிரசவம்னா விசேஷமான வெளிப்பாடு சாதம்னா உணவு பிரசாதம்னா விசேஷமான உணவு சாதம் சாப்பிட்டா அடுத்த பறவி உண்டு பிரசாதம் சாப்பிட்டால் அடுத்த பறவி கிடையாது பிரசாதம் கொஞ்சமாக தான் இருக்கும் நீங்கள் பாட்டுக்கு மூட்டை கணக்காக வாங்கி சாப்பிடக்கூடாது பிரசாதம் கொஞ்சம் சாப்பிடணும் அதுலேயும் சிவன் கோயிலில் பிரசாதம் ஒரு முறை தான் வாங்கணும் அதுக்கு மேலே கையை நீட்டி அடிக்கடி வாங்கப்படாது கவியரசு கண்ணதாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வருஷம் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி மதுரை மீனாட்சி கோவிலுக்குள்ளே வர்றார் ஐந்தாம் உலக தமிழ் மகாநாடு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் நடத்துகிறார் உள்ளே வந்த பொழுது கோயில் அர்ச்சகர் அவருக்கு திருநீர் கொடுத்தார் கண்ணதாசன் வாங்கி நெத்தியில் பூசினார் அங்கிருந்து வீடியோ படம் எடுத்து விட்டாங்க ஒரு அர்ச்சகர் பார்த்தார் சே இந்த வாய்ப்பு நமக்கு கிடைக்காம போச்சே நாளைக்கு ஆத்துக்காரி என்ன கேட்பா அங்கே போயுமா விலகி நின்னேள்னு கேட்பாளே அவருக்கு மான பிரச்சனை ஆயிடுச்சு ஒரு தாம்பாளத்தை தூக்கிக்கிட்டு கண்ணதாசன் வந்தார் நம்மளும் விபூதி கொடுக்கலாம் அங்கே போட்டோவில் பதிவாகும் வீடியோவில் வந்து கொடுக்குறார் கண்ணதாசன் வாங்கிக்கிட்டேன்னர் பக்கத்தில் வி என் சிதம்பரம் செட்டியார் அன்னையும் பரவாயில்ல இன்னொரு முறை வாங்கிக்கிட்டு நாங்கள்லாம் பின்னால் நிற்கிறோம் அன்னைக்குத்தான் எனக்கு மீனாட்சி பொற்களி கொடுத்தா ஆயிரத்தி ஜூன் மாதம் ஏழாம் தேதி அதனால் அவளை மறக்க முடியுமா இந்த தேதியை மறக்க முடியுமா கார் மகாலட்சுமி பிச்சை போட்டானால் அது பக்கத்தில் நிற்கிறோம் அண்ணே இன்னொரு முறை வாங்கிக்கிடுங்கண்ணே வி என் சிதம்பரம் செட்டியார் சொல்கிறார் கண்ணதாசை சொன்னார் சிவ சொத்து ஒரு முறைக்கு மேலே வாங்கப்படாது கோயிலில் விபூதி கூட ஒரு முறைக்கு மேலே வாங்கப்படாது இப்போ பிரசாதம் எத்தனை முறை வாங்கலாம் ஒரு முறை தான் வாங்கலாம் பிரசாதம் விசேஷம் செட்டியார் இருக்காதுதான் சாப்பாடு ஆத்தூரில் பிரசாதம் ஆறு கொடுப்பா மீனாட்சின்னு நினைச்சி அவன் நினச்சா நினைக்காமல் இருப்பாளா நம்ம நினைக்காத போதே நினைக்கிறவ அவன் நம்ம நினச்சிட்டா அவன் நினைக்காமல் இருப்பாளா புறப்பட்டு வந்துட்டான் ஆத்தூரில் செட்டியார் ஒரு வீட்டு திண்ணையில் வண்டி மெத்தையை போட்டு படுத்து கிடக்கிறார் மீனாட்சியை நினைச்சபடி இரவின் இடை யாரோடு பேசுகினும் இளமையும் முன் அழகு புனை ஈராறு தோல் நிறையும் இருபதமும் அறுமுகமும் யானோத ஞானமதையருள்வாயே திருப்புகள் ராத்திரி தூங்குகிற பொழுது முருகா உன் திருவடியை நினச்சிக்கிட்டே தூங்கணும் கண்டனூரில் ஒரு செட்டியார் தூங்க ஆரம்பிக்கிற பொழுது இந்த கையை கூப்பி கும்பிட்டு நாராயணான்ட்டு தூங்கிடுவார் அதுக்கப்புறம் பேச மாட்டார் நான் கேட்டேன் அது என்னன்னு ஒருவேளை தூக்கத்தில் போயிட்டால் கடைசியாக சொன்னது நாராயணன் நாமமாக இருக்கட்டுமே அவர் பெருமாள் பக்தர் எப்படி பாருங்க யாருக்கு தெரியும் தூங்கி மறுநாள் காலையில் விழிக்க போகிறோம்னு யாருக்கு தெரியும் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு அது மாதிரி மீனாட்சி அம்மா தாயேன்னு நினச்சி தூங்கினாரா யாரோ வந்து தொடுறாங்க முழிச்சு பார்க்குறார் பீட்டர் ரோஸுக்கு கிடைச்ச அதே காட்சி கிடைக்கிது பச்சை சிற்றாடை பச்சை பாவாடை சின்னஞ்சிறு மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டு பெண்ணம்பெரிய முலை முத்தாரம் பிச்சு மொய்த்த கண்ணங்கரிய குழல் கண் மூன்று அப்படியே பார்க்கிறார் கையில வெள்ளித்தாம்பாலம் மீனாட்சி கோயில் பிரசாத தாம்பாலம் வெள்ளித்தாம்பாலத்தில் கோயில் பிரசாதம் இருக்கு இவருக்கு பசிக்குதுன்னு அவ சாப்பாடு கொண்டு வந்தான் அதனால தான் பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து நீ பாவியனுடைய ஊனினை உருக்கினார் மாணிக்க சுவாமி அப்படியே வந்து நிற்கிறா பார்க்குறார் சந்தோஷமாக இருக்குது அம்மா எவ்வளவு காலந்தவம் பண்ணியிருப்பேன் ஒன்னை பார்க்கணும்னா கனவுல கூட காட்சி கொடுக்க மாட்டாத நீ நனவில் காட்சி கொடுக்கிறிய தாயே நான் எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்கிறேன் அம்மா கண்ணீர் கொட்டுது அப்படியே பார்த்த பிடிக்க நிற்கிறார் மீனாட்சியை பார்த்த அவ சிரிச்ச பிடிக்கி நிற்கிறாள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆறு நிமிஷம் மறைஞ்சிட்டா தாம்பாளம் இவர் கையில் இருக்குது வெள்ளித்தாம்பாளம் மதுரை மீனாட்சி கோயில் பிரசாதம் எடுத்தார் வண்டிக்காரன் சமையல்காரன் ஆள் கொஞ்சம் கொடுத்தார் எல்லோரும் நினச்சான் யாரோ செட்டியாருக்கு வேண்டி அவங்க கொடுத்துருக்காங்க அவளை தவிர யாருங்க வேண்டியவ அவ தான் வேண்டியவ ஞாபகத்தில் வச்சுங்களோ அப்பாவோ அம்மாவோ ஒன்றும் சொந்தமில்லை ஒரு நாளைக்கு எல்லாம் கலட்டிக்கிட்டு ஓடி போயிடும் எனக்கு வேண்டிய ஒருத்தர் மரணப்படுக்கையில் கிடந்தார் அடுத்த வீட்டுக்காரர் வந்து அவர்கிட்ட கேட்டார் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் செய்கிறேன் ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் பிள்ளைகளையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் சொத்து பற்றையெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் நான் நேர்மையான ஆளுன்னு உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஒரு நாளைக்கு சாகத்தான் போகிறாங்க நல்லா நிம்மதியாக செத்துப்போங்க ஒன்றும் தப்பு இல்லை உங்களுக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் இப்போ என்னமும் செய்யணுமா கேளுங்க அவர் கேட்டார் ஒன்றும் இல்லை ஒன்றே தான் வேணும் செய்வீங்களா சொல்லுங்க செய்கிறேன் தனியாக போகிறதுக்கு பயமா இருக்கு துணைக்கி வர்றீங்களா எவனாவது துணைக்கி போவானா யோசிச்சு பாருங்க அத்தோடு ஓடி போயிடுவேன் விழிக்கு துணை திருமண் மலர்பாதங்கள் மேய்மை குன்றா மொழிக்கு துணை முருகாயனும் நாமங்கள் முன்பு செய்த படிக்கு துணை அவன் பன்னிறுதோளும் பயந்த தனி வடிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் மயூரமுமே யாரு சொந்தான் யாரு வேண்டியவ மீனாட்சி தான் அவளை பிடிச்சிங்க ஏன் தெரியும் இல்லை நம்ம சொந்தமெல்லாம் ஒரு நாளைக்கு நம்ம விட்டு போயிடும் நம்ம விட்டாலும் நம்ம விடாதவள் மீனாட்சி அப்படித்தானே நம்மை விடாதவள் மீனாட்சி யாரோ வேண்டியவங்க கொடுத்துருக்காங்க கண்ணீர் வந்தது செட்டியார் விடிஞ்சிது அந்த ஊருக்கு போகலாமான்னா ஒன்றும் வேண்டாம் மதுரைக்கு விடு வண்டியை வசூல் அதை மீனாட்சி பார்த்துக்குவான் எனக்காக வண்டி இவன் சாப்பாடு எடுத்துக்கிட்டு வாரா இவளை நான் எத்தனை நேரத்துக்கு காக்கிறது ஓடி வந்தார் வெள்ளி தாம்பாளத்தோட கோயில்ல பரிசாரகன தூண்ல கட்டி அடிக்கிறாங்க வெள்ளி தாம்பாளத்தை காணும் செட்டியார் ஓடி போய் தாம்பாளத்தை கொடுத்து விட்டு கண்ணீர் விட்டு பாதி சொல்லியும் பாதி சொல்லாமலும் அருள் நிகழ்ச்சிகளை சொல்ல முடியாது கண்ணீர் விட்டு அழுதார் தன்னந்தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவர் இசைவிப்பதுவோ அழுதார் புரிஞ்சுது இனிமே இந்த எல்லையை தாண்ட மாட்டேன் தாயே ஊர்ல அமராவதி புது ஊரில் பொண்டாட்டி இறந்து போயிட்டான் நாகப்ப செட்டியார் போகல மகன் அனுப்பிச்சு மீனாட்சி பார்த்துக்குவா ஒரு நல்ல நாள் சிவராத்திரிய ஒட்டிய ஒரு நாள் வீட்டுக்கு முன்னாலே பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி வருது இவர் வடக்கு திறவையில் நிற்கிறார் இவர் தம்பி வெங்கடாசலன் செட்டியார் பக்கத்தில் நிற்கிறார் ஒன்று மறந்துடாதீங்க இதுவரைக்கும் நாயக்கர் கட்டினது இதுக்கு எதிர்த்தாப்பில் உள்ளது பூரா நாகப்ப செட்டியார் கட்டினது பாருங்க அதெல்லாம் அவர் கட்டினது திருக்கல்யாண மண்டபம் நாங்கள் உட்கார்ந்திருக்கிற பகுதி நாயக்கர்கள் கட்டினது இந்த முன் மண்டபம் முழுக்க அமராவதி புதூர் வைநாகரம் நாகப்ப செட்டியார் கட்டினது அந்த புண்ணியவன் அஞ்சு பஞ்சமூர்த்திகள் புறப்பாடாகி கும்பிட்டார் சண்டீஸ்வரரை கும்பிட்டார் தேவாரம் படிச்சாங்க பண்பொருந்த இசை பாடும் பழனஞ்சேரப்பனை கண் பொருந்தும் போதத்தும் கைவிட நான் கடவேனோ அப்பர் வாக்கு என்ன அர்த்தம் திருப்பலனத்திலே உள்ள சிவபெருமானை கண் போதத்தும் கண் போதம்னா கண் இமைக்கிற நேரம்னு மட்டும் அர்த்தம் இல்ல மொத்தமா கண்ணு மூடுற நேரம்னு அர்த்தம் அப்ப கூட நான் மறக்க மாட்டேன் தேவாரத்தை கேட்டார் பிரசாதத்தை கையில் வாங்கினார் வெங்கடாசலன் செட்டியார் கையில் கொடுத்தார் சாஞ்சார் அந்த உயிர் பறவை மீனாட்சியின் திருவடிகளில் அமைதி கொண்டு விட்டது இந்த ஊரில் மீனாட்சி கையில் கிளி இருக்கும் ஏ கனி கையில் கிளி இருக்குமா கிளி கையில் கனி இருக்குமா ஒருத்தர் பாடியிருக்கார் அற்புதமான பாட்டு மீனாட்சியை பற்றி நிறைய பாட்டுக்கள் கனி கையில் கிளி இருக்குன்னு பாடுந்தார் மீனாட்சி யாரு பழம் சொக்கலிங்க பெருமான் கையில் இருக்கிற பழம் வலியொன்று மல்லல் மாயாலத்து வாழ்வுளர் வம்மி நீங்கே அழியொன்று நங்கள் கடம்பவனத்தில் ஓர் அற்புதமாம் இதான் கடம்பவனம் களி ஒன்று கருத்தொன்று காதல் கனி மீனாட்சி யாரு சொக்கலிங்க பெருமானுடைய காதல் கனி இதுதான் கிளி ஒன்று கை கொண்டு கங்குல் பகல் நின்று காக்கின்றதே கிளி கையில் கனி இருக்கும் இங்கே கனி கையில் கிளி இருக்கு கிளி எதுக்காக இருக்கு நம்ம சொன்ன பிரார்த்தனைய நம்ம போனதுக்கப்புறம் மீனாட்சிகிட்ட கிளி திரும்பவும் சொல்லுமா கிடைக்குமா அதனால மீனாட்சி கையில கிளி மீனாட்சியின் பெருமைக்கு எல்லாம் கிடையாது மதுரை மீனாட்சி அம்மன் பதிகம் மீனாட்சி அம்மை கலிவண்பா மீனாட்சி அம்மை தோத்திரம் மீனாட்சி அம்மை பொல்லைத்தமிழ் மீனாட்சி அம்மை இரட்டை மணி மாலை மதுராபுரி அம்பிகை மாலை ஏகப்பட்ட நூல் இருக்குது எல்லாம் ஒவ்வொரு பாட்டும் அற்புதமான பாட்டு அம்மா ஒரு நேரத்தில் என்னை காப்பாற்று அதை மட்டும் சொல்லிவிட்டு இந்த உரையை நிறைவு செய்யப் போகிறேன் ஒரு பாட்டு மதுராபுரி அம்பிகை மாலை பொன்னே நவமணியே அமுதே புவி பூத்தடங்கா மின்னே அழிவைத்த மெய்ப்பொருளே இதெல்லாம் அவளை கூப்பிடுறது மெய்ப்பொருளாக இருக்கிறவள் அவள் நம்ம பொருள் பூரா பொய்பொருள் அவள்தான் மெய்ப்பொருள் பொன்னும் மெய்ப்பொருளு தருவானை மின்னே அழிவைத்த மெய்ப்பொருளே கப்பு வேலை என்மேல் என் காலன் விடுத்தாலும் எமதர்ம ராஜா என் மேலே ஒரு நாளைக்கு வேலை வீச போறான் எப்போ விட்டாலும் சரி நீ இரு கை அமர்த்தி அந்நேரம் வந்து அழிப்பாய் மதுராபுரி அம்பிகையே அவன் பொழுது நீ வந்து என்னை காப்பாற்ற வேண்டும் அழியா பதம் தருவாய் ஒளியாப்பனித்தட கண்ணீர் ததும்ப வந்து உன்னடிக்கே பொழியா புதுமலர் இட்டு நிற்பார்க்கு கண்ணீர் கொட்டணுமா மீனாட்சிட்டு பொழியாத புது மலர் இது பொழியும் புது மலர் கண்ணும் மலர் தானே கண்ணீர் பொழியுதில்லை இது பொழியும் மலர் கையில் வச்சுருக்கிற தாமரை பொழியாத மலர் கண்ணீர் பொழிய பொழியாத மலரை உனக்கு கொடுப்பவர்களுக்கு கருணை விழியால் சுரப்ப அலர்ந்த செந்தாமரை வீடழித்தே அழியாப்பதந்தருவாய் மதுராபுரி அம்பிகையே தாயே நான் எப்படி எப்படி சொன்னாலும் இறங்க மாட்டேன்னு அப்படி எப்படி இருக்கிறியே இது எப்படின்னு என கொஞ்சம் சொல்லப்படாதா ஒரு பாட்டு எப்படி எப்படி சொன்னாலும் நான் இறங்கேன் எனவே அப்படி அப்படி நீ இருக்கின்ற அதிசயத்தை இப்படி இப்படி என்றாகிலும் எனக்கே தெரிய செப்படி செப்படி அம்மா மதுரை சிவானந்தியே நீ எப்படி இப்படி உட்கார்ந்துருக்க நான் இவ்வளவு கற்று கற்றுக்கிட்டு இருக்கேன் உன் காதில் கேட்கலையா அழகான வாக்கு அவள் யார் மதுரை பதி தலைய தலையும் கொடி மலையத்துவசன் வளர்த்த பசுங்கிழி தென்னர்க்கும் அம்பன் மலை ஒரு செல்வி திருமகள் கலைமகள் இருவருக்கும் தலைமகளான மலைமகள் தெளி தமிழ் மதுரையில் வளருமோர் இளமயில் தமிழோடு பிறந்து பல மதுரையில் வளர்ந்த கொடி அருள் சூழ் கொண்ட அங்கையற்கண் நமுது அவனி தலைந்திட மௌலி புனைந்தவள் விடை கொடியோடு வந்த பெருமானுக்கு அதை மாற்றி ஒரு கயற்கொடியை கொடுத்தவள் மீன்கொடி கொடுத்தவள் விடை கொடி அவர்க்கொரு கயற்கொடி கொடுத்த கொடி வெள்ள நீராடி அருளே அப்படிப்பட்டவள் அந்த மீனாட்சியின் திருவருளாலே இந்த பத்து நாள் உரை மிக சிறப்பாக நடக்க வேண்டும் என்று அவள் திருவடிகளை வணங்கி அந்த தாய் நம்மோடு இருக்கிறாள் அவள் பேச வைத்தால் இந்த பேச்சு தொடரும் அவள் திருவடிகளை வணங்கி நாளைக்கு நாம் திருவாரூருக்கு போகிறோம் நாளை திருவாரூரை பற்றிய தலைப்பு பத்து நாட்கள் பத்து திருத்தலங்கள் பத்து அன்னையர் அருள் செய்வதற்கு மதுரைக்கு வர இருக்கிறார்கள் இது மதுரை செய்த பெரும் பேறு என்பதை உங்களுக்கு தெரிவித்து என்னையும் ஒருவனாக்கி இரும் கடல் சென்னையில் வைத்த சேவக போற்றி என்ற திருவாசகத்தை நினைவு செய்து நெஞ்சத்தே நின்று நிறைவு தரும் மீனாட்சி கஞ்சமலர் சேவடிக்கு கைகூப்பித் தண்டனிட்டு எல்லோரையும் வணங்கி அமைகிறோம் நன்றி வணக்கம்